லக்ஷ்மியா சரி வேறு மகாலட்சுமியோடு சேர்ந்து நம்மை காக்குதான் பகவானை வெறும் மால் என்று சொல்லாமல் நாராயணன் என்றும் விழிக்காமல் ஸ்ரீமன் நாராயணன் திருமால் ஸ்ரீயெல்வாராயணன் திருநாராயணன் என்றே கூப்பிடுகிறோம் நம்முடைய சம்பிரதாயத்திலேயே மகாலட்சுமியும் பகவானுமாக சேர்த்து நமக்கு உத்தேசியர்கள் அவர்கள் இருவருக்கும் தான் நாம் பணிபடையை புரிய வேண்டும் இதை பற்றி கூறும்போது வைணவ மரவிலே திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என்று மூன்று இரகசியங்கள் உண்டு அதில இரண்டாவது ரகசியமாய் துவயம் கொண்டாடப்படுகிறது அதுதான் பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டு பகவானிடத்தில் விற்பாடு பிராட்டிக்கும் அவனுக்குமாக சேர்த்து அனைத்து கை கிரங்களையும் வேண்டுவதையும் இதான் தய மகாமந்திரம் சொல்றார்கள் ந வேதாந்தாது சாஸ்திரம் ந மதுமகனாது தத்துவ அச்சுரம் நரோக்கியம் ந தயவச்சனத்தேமகரணம் வேதாந்த தேசிகன் தன்னுடைய ராசத்திரைய சாரம் நூறில் துவயத்தை பற்றிய பெருமை கூறும் போது இப்படி தெரிவிக்கிறார் வேதாந்தத்தை காட்டிலும் மத்தொன்னே அலை கடல் கடைந்த எம்பெருமான் அவனை காட்டிலும் சத்துவம் உண்மை பொருள் மத்தொன்னில்லை சத்தகுணத்தை விட நம் உடலுக்கு ஆரோக்கியம் தரவல்லது நோயற்ற வாழ்வு கொடுக்க மத்தொன்னில்லை அதே போல துவய மகாமந்திரத்தை விட நம் ஆத்மாவுக்கு நன்மை செய்யக்கூடியது மத்தொன்று கிடையாது அவ்வளவு சிறந்த துவய மந்திரம் அந்த மந்திரத்தில் இரண்டு வாக்கியங்கள் இருக்கிறபடியால் இரண்டு சொற் இருக்கிறபடியாலதான் துவயம் ரெண்டு அப்படின்னு சொல்றோம் அதுல முன் வாக்கியம் நாராயணனே சரணம் பிரபத்தே உன் திருவடிகளையே நான் தஞ்சமாக பற்றுகிறேன் என்று கூறும் ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயணனே உன் திருவடிகளே தஞ்சம் நீயே புகழ் உன்னிடத்தில் சரணாதி பண்ணுகிறேன் உன்னையே எனக்கு வழியாக நினைக்கிறேன் அப்புறம் பெருமாள் கேட்கிறார் உனக்கு என்ன வேணும் டூ ஸ்ரீமதே நாராயணாய நீயும் பிராட்டியுமான சேர்த்தியை அடிய அனைத்து கைங்கெட்டங்களும் செய்ய வேணும் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் செழிப்புற கருதி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே என ரொம்ப ஆச்சரியமான ஏழுமலையப்பன் வெங்கடேச பெருமாளிடத்தில் சீனிவாச பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறார் உன் திருமாரதில் பிராட்டி அவளை முன்னிட்டு கொண்டு உன்னிடத்தில் வேண்டுகிறேன் அவளும் நீயுமான சேர்த்தியில் அனைத்து பணிவிடகளையும் செய்யும் பேச்சினை எனக்கு நல்குவாய் என்று கேட்டுக் கொள்ளுகிறார் அப்ப பெருமாளும் பிராட்டி ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறது ரெட்டை அது ரொம்ப முக்கியம் அந்த இரட்டையை பற்றி சொல்ல வந்ததே ரெண்டு வாக்கியங்களோட கூடின துவயம் அது மிகவும் முக்கியம் அந்த உயர்ந்தவனான பெருமான் பிராட்டி அவர்களிடத்தில் நாம் என்ன செய்யணும் தொண்டு புரிய வேண்டும் நாமோ ஜீவாத்மா பகவானோ பரமாத்மா ரெண்டு ஆத்மாக்கள் ரெண்டே ஆத்மாக்கள் அல்ல கோட்டி கோடி கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் உண்டு ஆனா ரெண்டு ஜாத்தியா பிரிச்சுடலாம் ஒன்னும் ஜீவாத்மா மற்றொன்றும் பரமாத்மா ஜீவாத்மாக்கள் அல்ல அடிமகள் உடல் போன்றவர்கள் பெருமானுக்கு தொண்டு புரிய வேண்டவர்கள் பரமாத்மா ஆண்டான் தலைவன் அப்ப நாமெல்லாம் பகவானுக்கு தொண்டே புரிய வேண்டியவா பண்டே பரமன் பணித்த பணிவகையே நம்ம ரொம்ப ஆச்சரியமா பாசலத்துல தெரிவிக்கிறார் பகவான் அன்று சரணாகி சரணாகதி பண்ணியதிர்பாடு பணிவடைகளை பிரார்த்திக்கிறோம் அப்ப பணிவடைகள் புரிய வேண்டுபவர்கள் நாம் தொண்டு புரிய வேண்டுபவர்கள் நாம் தொண்டை ஏற்றுக்கொள்ள வேண்டியவன் பகவான் அப்ப ஜீவாத்மா பரமாத்மான்னு பார்த்தா ரெண்டு பிராட்டி பெருமாள்னு பார்த்தா இருவர் அவளை சொல்ற துவய மகாமந்திரம் பார்த்தா ரெண்டு இப்படி எத்தனையோ ரெண்டுகள் உலகத்தில் உள்ளன அல்லவா அந்த ரெண்ட பத்தி தான் இனிமே சில நாட்கள் பார்க்க போகிறோம் ஒன்று எததுன்னு பார்த்தோம் ஒன்னொன்னா சிரண்டு வரார் ரெண்டு ரெண்டா சிரண்டு வரார் மூணு மூணா சிரண்டு போறார் பத்து பத்தா வரைக்கும் செலப்படார் நல்ல கணக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இப்ப எதது ரெண்டுன்னு செலப்பறார் ஒன்னு எதுன்னு பார்த்தோம் நாம கடைபிடிக்க வேண்டிய ஓர் ஒன்று மோட்சம் போறதுக்கு ஒரே வழி சத்தியம் இந்த லோகத்தில் இருக்கிறச்சே கடைப்பிடிக்க வேண்டியது பொறுமை அங்க போறதுக்கு வழி சத்தியம் ஒன்று தான் விட்டார் இங்கு இருக்கிறதுக்கு நல்ல வழி பொறுமை ஒன்று தான் விட்டார் இந்த ரெண்டு ஞாபகம் தான் பொறுமையே ஆனால் அது தனித்தனியா ஒண்ணு ஒன்னு கிளம்புறதுக்கு வழி ஒன்று இருக்கிறதுக்கு வழி அதுக்குன்னு இருக்கிறச்சே சத்தியம் பேச வேண்டாமான்னு கேட்க வேண்டாம் இருக்கிறச்சே சத்தியம் அது நல்ல வழிக்கு கிளம்ப முடியுங்கிறதுக்காக தெரிவித்தார் அப்ப சத்தியம் ஒன்றே பொறுமை ஒன்றே மற்றது வழி ஆகாது அவை ஒன்றேதான் புகழ் இதை ஒன்றுங்கிறது பார்த்து இப்ப ரெண்டு ரெண்டா செலப்பரார் பிருத்திவ்யான் சாகராந்தாய் ஜாபிமௌருஷாதமௌகஸ்த நிராரம்பகாரிக்ஷுக இதோ ஒருத்தன் செயல் புரிகிறான் மிகத் தாழ்ந்தவன் இதோ ஒருத்தன் செயல் புரியாமல் இருக்கிறான் மிகத் தாழ்ந்தவன் சுவாமிக்கு அந்நாயமா இருக்கேன் ஏதோ ஒன்னு ஒருத்தர் செயல நான் பர்ஃபாமர் மட்டம் சொல்லுங்க செய்யறார் ரிவார்டு பண்ணுங்க இவன் நன்ன செய்கிறார் உட்காண்டிருக்கார் நல்லா எழுதினார் பக்கத்துல இருக்கிறவர் ரொம்ப நன்னா எழுதினார் ஆனா அவர் தொண்ணுத்தட்டு வாங்கி இவர் ஜீரோ வாங்கி என்ன சொன்னா இவரும் தானே நன்னா படிச்சுட்டு வந்தார் எழுதினார் அவர் கெமிஸ்ட்ரி மேஜர் ஸ்டூடெண்ட் கெமிஸ்ட்ரி பரீட்சைக்கு கெமிஸ்ட்ரி படிச்சு எழுதினார் நல்ல மார்க்குன்னு வாங்கிவிட்டார் இவர் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் பிசிக்ஸ் பரீட்சைக்கு பதில் கெமிஸ்ட்ரியை படிச்சு வந்துட்டார் அதே இவர் பார்த்து அவர் எழுதிட்டார் போது அவருக்கு பூஜ்யம் தான் ஏன்னா பரீட்சையை மாறிப்படுத்தியோ அப்போ ஆள் மாறி போச்சேன் யார் ஒருத்தர் என்னத்தை செய்யணுமோ அவனவன் அத்தத்தை செய்ய வேண்டும் இவர் செய்யாதிருக்கிறது குற்றமாறுது இவர் செய்யறது குற்றமாறுது கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து திரடிய சென்னு செய்யும் குற்றம் ஒன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புத்தரவல்கொள் புனமையிலே போதராய் சுத்தத்து கோரிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து மகில்வண்ணன் பேர்பாட சித்தாதே பேசாதே செல்வ பிண்டாட்டி நீ எட்டு குரங்கும் பொருள் இது ஆண்டாளுடைய திருப்பாவையில் பதினோராவது கோஷம் கற்று தரவை கணங்கள் பல அறந்து திரறிய சென்னு செரி செய்யும் குற்றமுன்னில்லாத கோவலம் யாரோரு இடையனை ஆண்டாள் அழைக்கிறாள் இடையனுடைய சம்பந்த படைத்த பெண்ணை அழைக்கிறாள் அந்த இடையன் தினப்படி ஆயிரக்கணக்கான மாடுகளை ஒத்தராவே கடந்துடுவான் கற்று தரவை கணங்கள் பல ஆயிரக்கணக்கான மாடுகளை கரந்து வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டார் கிட்டு கிட்டு கிட்டு கிட்டுன்னு தன்னுடைய வேலையை பார்த்துடுவார் பலகரந்து திரழிய யாரேனும் அந்த ஊருக்கு விரோதிகள் வந்தால் கோகுலத்துல கண்ணனுக்கு எந்த தீங்கு பண்றதுக்கு வந்தாலும் திற அழிய சென்று உடனே எதிர்த்து போய் போர் புரிந்தவாட ஜெயிச்சிருவர் குற்றமில்லில்லாத கோவலன் இந்த அளவுக்கு செய்ய வேண்டி தான் செஞ்சிருக்கிறார் அப்படிப்பட்ட கோவலனே ஆண்டாள் கொண்டாடு அடுத்தது பன்னெண்டாவது தனைத்தலம் கத்தருமை கண்ணு கிறங்கி நினைத்து மல நின்னு பால் சோர நனைத்தெல்லம் சேரா தர்ச்செல்வன் தங்காய் பக்கத்து வீட்டிலே நூறடையின்றிருக்கார் எப்பப்பெல்லாம் கரக்கணுமோ கறக்கவே மாட்டார் தன் வேலையை பார்க்க மாட்டார் கடமை தவறு அதனால மாடுக பால் கறக்கப்படலே மடியிலிருந்து பாலா கீழே கொட்டுறது எடம் முழுத்த சேரா இருக்கு கால வச்சாலே உழிட்டு வாசல் வழுத்தல் அப்பேற்பட்ட நல்ல இடையனே எழுந்திருந்து வா என்ன அவனுடைய தங்கையை கூட்டு இருக்கா என்றாள் நமக்கு தோணும் பதினோராம் பாசலே நான் தன் வேலையை செஞ்சவனுக்கும் நல்ல கொண்டாட்டம் பன்னெண்டாவது பாசரத்தில் கடமை தவறியவனுக்கும் கொண்டாட்டம் இது என்ன ரெண்டு பேருக்குமே கொண்டாட்டமா இருக்கேன்னா இங்க பாக்க போற மகாபாரதத்தில் ரெண்டு பேருக்கும் வசவு இவர் நல்லா வேலை செய்யறார் அவருக்கும் வசவு இவர் செய்ய மாட்டேங்கிறார் அவருக்கு வசல் ஆனா ஆள் வேற புந்திதம் இவன் தன்ம வேற அவன் தன்ம வேற என்ன சொல்ல வரானா உலகத்தில் இரண்டு தாழ்ந்த மக்கள் உண்டு இவனும் தாழ்ந்த மனிதன் இவனும் தாழ்ந்த மனிதன் கிரகஸ்தாசிரமத்தில் இல்லற தர்மத்தில் எவன் ஒருத்தன் இருக்கிறானோ அவன் தான் செய்ய வேண்டியவற்றிலிருந்து விலகிவிட்டால் செய்யாமல் இருந்தால் இல்லறத்துல கல்யாணம் இன்று குழந்தைகளோடு இருக்கார் அப்படி இருக்கிறவர் தான் செய்ய வேண்டியத செய்யாதிக்கோம் அவன் உண்டுமே பண்ணாக வெறும சோம்பி இருக்கான்னு சொன்ன மிக மனிதன் அடுத்து இந்த பக்கத்துல இருக்கார் அவர் இல்லற இல்லை மனைவி மக்கள்துரந்தார் தத்வா புத்தாஞ்சாச்சும் மாதர்தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணிச்ச கிரகாணிச்ச சர்வ தர்மாஞ்ச சர்வ காமாஞ்ச சாட்சான் லோக விக்கிராந்தரணோ சரணந்தே அவரஜம் விபோ எல்லாவற்றையும் துரந்தேன் சுரந்தேன் சுரந்தேன் அவர் சன்னியாசி அப்படி இருக்கிறவர் நான் இத்த பண்ணா அதை இத்த பண்ணா தேவலையா அத பண்ணா அப்படி நிறைய வேலை பாக்கறாங்க அவனும் தாழ்ந்த மணி தான் விட்டார் இருந்துட்டு சோம்பி கிடந்து ஆரம்பிக்காம இருந்தா தாழ்ந்தவன் சன்னியாசியா இருந்துட்டு மொத்தத்தையும் விட்டுட்டேன் விட்டுட்டேன்னு சொல்லுட்டு இன்னும் என்ன பண்ணலாம் இன்னும் என்ன பண்ணலாம்னு யோசிந்தே அவனும் தாழ்ந்தவன் அப்ப ரெண்டு பேர் ரெண்டே பேத்துல தாழ்ந்தவ இல்ல இருந்து கொண்டு செயல்பாமல் இருப்பவனோ சன்னியாசியாக இருந்து கொண்டு செயல்படுபவனோ இருவரும் குற்றவாளிகள் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சன்னியாசி ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம் மோட்சத்துக்கு ஏது வேணுமோ அதைத்தான் செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் ஆனா இல்லறத்தில் இருப்பவன் வேலைக்கு போகலாம் பணம் சம்பாதிக்கலாம் அவனவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தர்மத்தின்படி நடந்து கொள்ளலாம் அதே போல தர்மம் இருக்கே அந்த தர்மம் என்ன சொல்றது சன்னஸ்தம்மையா அனைத்தையும் துறந்தேன் துறந்தேன் துறந்தேன் ஏன் இவ்வளவு தூரம் அவர்களுக்கு அக்னிகாரியமே கிடையாது சன்னியாசிகள்னா நெருப்பு தொடடாது நெருக்கனுடைய வேலையே அவளுக்கு கிடையாது சமையல் உள்ள பக்கம் போவதே கூடாது அது அவர்களுக்கு திருட்டே கிடையாது யார் பரமஷ்டா யார் மரணம் அடைந்தாலும் சன்னியாசிகளுக்கு அதனால தீட்டு வந்துட போறது கிடையாது கர்மங்கள் ரொம்பவே அவளுக்கு குறைஞ்சு போயிடும் இதெல்லாம் சன்னியாசிகளுக்கு தர்மம் தப்பித்தவரி பணத்தை போட்டு விடக்கூடாது பெண்கள் சகவாசமோ அவர்களோட பேசுவதோ அவர்களை பற்றின நினைவோ பேச்சுவார்த்தையோ அது கூடவே கூடாது எந்த இடத்திலும் தான் ஒரே இடத்துல இருந்து பல நண்பர்களை சேர்த்து கொள்ளவதே கூடாது இடம் வாங்கிடவே கூடாது ஆங்காங்க இருக்கணும் கிராமீகராட்டம் ஒரு கிராமத்துல ஒரு இரவு அடுத்த நாள் வந்துன்னா இன்னொரு கிராமம் ஏன் ரெண்டு மூணு நாள் தங்கியிருந்தா என்னன்னா நாலு பேர் வருவா எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏதாவது பிரசாதம் கொடுங்குவா எதையான கொடுப்போம் சன்னியாசி நல்ல சன்னியாசி அதனால சரியா போடும் உடனே மறுநாள் சரி சரியா கியூ வர வந்தா மக்களோட தொடர்பு வந்துடும் தொடர்பு வந்தா உங்க இருக்கிற மாடு கண்ணுக்குட்டி போட்டுதான்னு கேட்கணும் பொண்ணு எப்படி இருக்கா பிள்ளை இருக்கா கேட்கணும் கேட்க கேட்க கேட்க பற்றுதல் வந்துடுமே எல்லாத்தையும் விட்டுட்டேன் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் எல்லாத்தோடையும் சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கா அப்ப என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு ஒரு சன்னியாசி யோசித்து மேலும் மேலும் சாம்சாரிகமான செயல்களில் ஈடுபட்டால் அவன் தாழ்ந்தவன் அதே இல்லறத்துல ஒருத்தருக்கார் எப்படி மனைவி மக்களை காப்பாற்றணுமே ஏதாவது சம்பாதிச்சு வரணுமே வீட்டில் இருக்கிற திருமாளுக்கு பண்ணணுமே நாலு பேர் அதிதிகள் வந்தா அவளுக்கு சோறு போட்டாகணுமே எதைப்பத்தியும் கவலைப்படாமல் எல்லாம் நீ பாத்துக்கோ என் நாலேஜ் தான் முடியும் ஏதோ பண்றேன் அப்படின்ட்டு மூலையில ஒடுங்கிருக்க பிறந்தோம் அதுவும் சப்புங்கிறார் ப்ரிசிவ்யாம் சாகராந்தாயாம் ஜுவாதி மௌ உல கடல் சூழ்ந்த கடலாலே சூழப்பட்டிருக்கிற இவ்வுலகத்தில் இருவர் தாழ்ந்தவர்கள் கிரகத்திராரம்பக யாரோ ஒரு தன் இல்லறத்தில இருந்துட்டு ஒரு காரியத்தை ஒழுங்க ஆரம்பிக்கவே மாட்டேங்கிறாரோ எதோ போவார் வருவார் எதையும் கண்டுகொள்ள மாட்டார் வீட்டில் இருக்கிற எந்த வேலையா இருந்தாலும் மனைவிதான் பார்த்து கொள்ள வேண்டும் அது பணத்தை சேமிக்கிறதா இருக்கட்டும் ஃபீஸ் கட்டுறதா எலக்ட்ரிசிட்டி பில்லா இருக்கட்டும் டெலிபோனா இருக்கட்டும் யாராலும் வாசகத்தை விடிச்சாலா இருக்கட்டும் இவர் எதற்குன்னு வரமாட்டார் செய்திச்சாளு எனக்கு என்ன முடியும் நான் நல்லவன்னா இருக்கேன் நீ பாத்துக்கோ எதை இவரா தர்மத்தை அனுப்பிக்கணுமோ ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிற அந்த நிராரம்பா சுவாரம்பை நூத்தர் சன்னியாசி அவர் விட மாட்டேங்கிறா எல்லாத்தையும் நான் பண்றேன் சன்னியாசிகள்ங்கிறவா விலகி இருக்க வேண்டும் சமுதாயத்திலிருந்து தள்ளி ஏகாந்தத்தை விரும்பி எங்கோ தனிமையில் இருந்து கொண்டு பகவானை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆரேனும் வந்தா லோக கல்யாணத்துக்காக தியானிக்க வேண்டும் சர்வே ஜனாக சுசினோ பவன் ஈஸ்வரனுடைய விபூதி பகவானுடைய சொத்தா இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் தர்ம சிந்தனை வரவேண்டும் பொத்த சந்நியாசியா இருக்காருன்னா பக்திய பரப்புறதுதான் அவர் வேலை ஞானத்தை ஊட்டுவது தான் ஒரு வேலை வைராக்கியம் வந்துதான் கேட்கறதுதான் அவர் வேலையே இப்ப நாம யாருத்தையும் போறோம்னு வச்சுக்கோ அது நல்லா இருக்கீங்களா குசலம் இப்படி குசல பிரச்சனங்கிற மூலியம் நல்லா கேமலாபங்கள்லாம் எப்படி இருக்குங்களா அப்படின்னா நல்லா சாப்பிட்டுருக்கீங்களா உடம்பு பருத்துன்னு இருக்கா நல்லா வேலை வியாபாரம்லாம் நல்லா நடக்கிறதா மேல மேல சேவிங்ஸ் கூடின் இருக்கா இதான் நாம கேட்போம் ஆனா சன்னியாசிகளை பார்த்தாலே கேட்க வேண்டியது என்ன தெரியுமா நன்ன வைராக்கியம் வளர்றதா உடம்பு இழைக்கிறதா யோகம் கூடுறதா பக்தி வளர்றதா தனிமம் வளர்றதா இதான் சன்னியாசிகளை கேட்கணும் ஆனா அந்த இதை போல இருக்கிறத விட்டுட்டு கூட்ட நாட்டத்தோட சேர்ந்து நாமும் உலக கல்விக்காக எதேனும் பண்றோம்னு பாக்கிறோம் உலக வாழ்க்கை முன்னேறுவதற்காக சன்னியாசி எதை பண்ணவும் கூடாது அது சன்னியாசி மட்டுமல்ல இப்போ ஆத்மா ஆத்மாவை பத்தி பேச வரும் பகவானை பத்தி பேச வரும் மகாபாரதம் கேட்கறீர்கள் உபன்யாச கால்கிட்ட கேக்குறீர்கள் ராமாயணம் கேட்கறீர்கள் உபன்யாச கால்கிட்ட கேட்கறது தப்பி தவறி இப்ப நாம இருக்கிற வாழ்க்கையில நிறையா பணம் சேர்த்துக்கிறது எப்படின்னு வழி சொல்றதுக்கு உபன்யாசமே அல்ல பக்தியை வளர்த்துக்கிறதுக்கு ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கு வைராக்கியத்தை வளர்த்துக்கிறதுக்கு இதுக்கு தான் உபன்யாசம் கதா காலக்ஷேபமே தவிர நீங்களேதான் நன்னா இருக்கு புரியல இதுக்கு வேற யாராலும் ஒரு கன்சல்டன்ட் வேற வேணுமான்னு இப்போ யாரும் உங்களுக்கு பைனான்ஸ் கன்சோல்ஸ் டெக்னிக்கல் கன்சல்ட் ஒன்றோ தேவையில்லை ஆத்மாவை பத்தி சொல்றதுக்கு பரமாத்மாவை பத்தி சொல்றதுக்குதான் ரிஷிகள் ஆனாலும் நம்ம ரிஷிகள் இடத்துல போய் போய் இன்னும் கொஞ்சம் எப்படி பெட்டரா வாழலாம் எப்படி நன்னா பிசினஸ் பண்ணலாம் இவர் சொல்லவே மாட்டேங்கிறார் என்ன அவர் அதுக்கு அதை சொல்றதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கா அதனால எந்த சன்னியாசியும் இதை போல ஏதிலும் கை வைப்பது கூடாது அப்ப யார் யாரு பண்ணனும் நினைக்கிற சன்னியாசி அவன் குற்றவாளி பண வேண்டாம்னு எவன் விலகி இருக்கிறானோ அது கிரகஸ்தன்